रूपाय, तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியே தாபத்தய விநா நுமனிங்கயோஜன ஆம் பாவி கிருஷ்ணே புத்தேம் பிரதர் வசுதேவரிடத்துல சுலுகிரர் நீங்கள் என்ன பண்ணீர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கண்குளிர கண்டீர்கள் ஆலிங்கனம் செய்திருக்கிறீர்கள் நன்றாக கட்டி தழுவி இருக்கிறீர்கள் ஆலா பைகி ஆலா பைகி நிறைய பேசி இருக்கிறீர்கள் சயன ஆசன போஜனைகி படுத்துக்கிறது கூடவே படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆசனம் சேர்ந்து உட்கார்றது சேர்ந்து சாப்பிடுறது பேசுறது ஆலிங்கனம் பண்ணி இருக்கிறீர்கள் கிருஷ்ணே புத்திரஸ்நேகம் பிரகுர்வத்தோகோ வாம் ஆத்மா பாவித்தஹாங்கிற கிருஷ்ணனிடத்துல புத்திரஸ்நேகம் உங்களுடைய குழந்தை என்று பாவித்து நீங்க பண்ணின தரிசனம் ஆலிங்கனம் ஆலாபம் சயனம் ஆசனம் போஜனம் அதாவது பார்த்தல் கட்டித்தழுவுதல் பேசுதல் படுத்தல் அமறுதல் உண்ணுதல் இதெல்லாம் கிருஷ்ணனிடத்துல புத்திரஸ்னேகம் பண்ணி அதனால இத்தனை ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீர்கள் வாம் ஆத்மா பாவித்தஹாங்கிறார் வாம் ஆத்மானா உங்களுடைய ஆத்மா பாவித்தஹா உங்க ரெண்டு பேருடைய ஆத்மாவும் ஆத்மானா மனசு மனசு சுத்தமாச்சு பகவானியே புத்திரனாக பெற்றெடுத்து அவனிடத்துல இந்த கூடவே இருந்து வாழ்க்கையை அனுபவிச்சதுனால உங்களுடைய மனசு சுத்தமாயிற்றுன்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தையும் படிக்கலாம் வைரேணம் நிறபத்தி பௌண்டிவிலாசிலோக்காத் தியாயந்த ஆகிரு யயநாசநாதியமா புரனுர்தியாம் புனகிம் இது ரொம்ப மேலும் அழகா சொல்ற அதாவது எந்த பகவான நிருபதையாக நிருபதையாகன அரசர்கள் சிசுபாலன் பவுண்டன் ஷால்மன் முதலானவர்கள்லாம் என்ன பண்ணார்கள் அவனோட நடந்திருக்கிறார்கள் அவனுடைய கதி விலாச விலோக நாத் தேகி கண்ணால பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய கதி விலாசம் அவர் எப்படி நடக்கிறார் உட்கார்றார் அதெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அவருடைய ஆக்ருத்த தியாக ரூபத்தை பார்த்திருக்கிறார்கள் சயன ஆசநாதவ் அவர் அமர்ந்திருக்கிற போதும் படுத்திருக்கிற போதும் அவர்கள் எப்ப பார்த்தாலும் அங்க உட்கார்ந்திருந்தாலும் பகவான் அப்படி இருந்தது இவர்களும் உக்காந்திருந்தாலும் சரி படுத்துட்டு இருந்தாலும் சரி எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய வடிவத்தையே தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள் தியாயந்தகா எப்படின்னா விரோத மனப்பான்மையோடு அவனை இந்த பகைவனாகவே அவனை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எந்த பகவான இந்த அரசர்களெல்லாம் விரோதத்தோடு அவனையே எப்போ பார்த்தாலும் பகவானுடைய கவர்ந்தவர்களாக இருந்தார்கள் சால்வாதையாக ஆக்கிருத்ததியாக இந்த பகவானுடைய ரூபத்தை மனசில் வாங்கி கொண்டதுனால விரோத மனப்பான்மையோடு அவனையே நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பகவானோட மோட்சம் கிடைச்சது தத் சாமியம் ஆப்புகு பகவானுடைய சாமியத்தை அடைந்தார்கள் அந்த பகவத் ஸ்வரூபத்தை அடைந்தார்கள் ஆபுஹு அனுரக்தியாம் கிம் புன அவனிடத்துல விரோதமாயிருந்தவர்களுக்கே மோக்ஷம் கிடைச்சதுன்னு சொன்னா அவனிடத்துல ஆழமான அன்புடையவர்களுக்கு மோட்சத்தை பற்றி சொல்லவா வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆகவே இந்த ரெண்டு ஸ்லோக அர்த்தத்தையும் நான் பூர்த்தி பண்றேன் தர்லிங்கலாபயோஜன ஆவி புத்தேம் பிரைரையுபிஷு ஷாள்வாதிலாச விலோக்கை தியந்த ஆதநியமா புனி